அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு இன்பம் இடையராது ஈண்டும் அவ அவ துன்பத்துள் துன்பம் கெடின் இந்த குரல்ல திருவள்ளுவர் ஜீவன் முக்தியை சொல்றார் ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாத அறிவுபூர்வமான மனநிலைக்கு பெயர்தான் ஜீவன் முக்தி என்று பெயர் ஜீவன் அப்படின்னா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே முக்தி முக்தின்னா இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படாத அறிவு சார்ந்த ஒரு உயர்ந்த மனநிலை அது எப்படி வரும்னா அவாங்கிறது நீங்கினா வரும்னர் அவா கெடின் ஆசை கெடுமானால் இன்பம் இடையராது ஈண்டும் ஆசை கெட்டுவிடுமானால் இன்பம் இடையராது ஈண்டும் இந்த உலகத்தில் இந்த உடம்புல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே பேரின்பத்தை நன்றாக உணரலாம் அது அறியப்படும் பொருள் அல்ல பேரின்பம் என்பது அனுபவிக்கப்படுவதல்ல பேரின்பம் என்பது நம்முடைய ஸ்வரூபம் என்னுடைய இயல்பு என்று உணர்ந்து கொள்வது அனுபவிக்கப்படுவது அல்ல எது அனுபவிக்கப்படுகிறதோ அது வரையறைக்குட்பட்டது அது சிறு இன்பம்தான் ஆனால் இங்க ரொம்ப அழகாக ஒரு கருத்தை சொல்றார் துன்பத்துக்கெல்லாம் துன்பம் ஆசைதாங்கிறார் துன்பத்துக்கு காரணம் என்ன ஆசை ஆகையினால ஆசையவே துன்பங்கிறார் அது ஆசை வந்து பலனை கொடுக்கிற போது மாத்திரம் இல்லை ஆசை தோன்றும் போதே துன்பம் தருகிறது ஆசையை ஜெயிக்கிறது கடினமாக இருக்கு ஆகையினால ஆசை தோன்றும் போதே துன்பம் தருவதனால துன்பத்துக்கெல்லாம் துன்பமாக இருக்கக்கூடிய ஆசைன்னு வள்ளுவர் சொல்லுவதை நாம நன்றாக ஆழமா சிந்திச்சு உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆசைக்கு காரணம் அறியாமை ஆக அறியாமை நீங்கினா தான் ஆசை நீங்கும் அறியாமை நீங்க வேண்டும் என்றால் மெய்யறிவு உண்டாக வேண்டும் மெய்யுணர்வை பெற்றால்தான் ஆசை நீங்கும் ஏனென்றால் இதுக்கு முதல் அதிகாரம் மெய்யுணர்தல்ங்கிறத நம்ம மறக்கக்கூடாது ஆக மெய்யுணர்ந்து துன்பத்துக்கெல்லாம் துன்பமாக இருக்கக்கூடிய ஆசையை துன்பத்துள் துன்பமாகிய அவாவானது கெடுமானால் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் எப்படி கெடுமானால் இன்பம் இடையராது வரும் இன்பம் இடையராது ஈண்டும் இந்த உடம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இன்பத் துன்பங்களால பாதிக்கப்படாத அந்த அறிவு பூர்வமான மனநிலை பேர் இன்பத்தை நன்றாகவே உணர்த்தும் ஆக இதனுடைய சாரம் துன்பத்திலெல்லாம் கொடிய துன்பமாகிய ஆசையை விட்டுவிட்டால் இடைவிடாது தொடர்ந்து இவ்வுலகில் இன்பமாக வாழலாம் என்பதுதான் கருத்து துன்பங்களுக்கெல்லாம் காரணமான பெரும் துன்பமான ஆசை என்பது உள்ளத்திலிருந்து அறவே அறிவினால் அழிக்கப்படுமானால் கடினம் அதனால்தான் அழிக்கப்படுமானால் அப்படின்னு சொல்கிறோம் ஈண்டும் அப்படின்னா உடம்போடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் இன்பம் பேரின்பமானது இடையராது இடைவிடாது நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதான் கருத்து மனதில் தோன்றுகிற ஆசைகளை எல்லாம் நீக்கி ஆத்மாவில் திருப்தியோடு இருக்கிறவன் மெய்யுணர்வில் நிலைத்திருப்பவன் அப்படின்னு சொல்லப்படுகிறான்னு பகவத்கீதையில ஸ்தித பிரஜ லட்சணத்தில் ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் பகவான் உபதேசம் பண்ணியிருக்கார் பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகத்தான் ஆத்மனா துஷ்டா ஸ்தித பிரஜ்தே இந்த மெய்யுணர்தல் அவாருத்தல பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தித பிரஜ லட்சணத்தோட இணைச்சு பார்த்தா இதனுடைய மாபெரும் சிறப்பை நன்கு உயித்து உணரலாம் மொழி உணர்ச்சியை கடந்து கருத்தின் சுவையை அனைவரும் உயித்து உணர்ந்து இந்த மனித உடலின் சிறப்பான வாழ்க்கையின் பெருமையை நன்கு உணர்ந்து கொள்ளலாம் இன்பம் இடையராது ஈண்டும் அவ அவத்துள் துன்பம் கெடின் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்